வணக்கம் ஜூலை இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பரமர்ஷ் UGC திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ரமேஷ் போக்ரியால் தொடங்கி வைத்தார் இரண்டு சரப்ஜோத் சிங் துப்பாக்கிச் சூடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று டபிள்யூஇப் மையம் தெலங்கானா மாநில அரசுடன் இணைந்து ட்ரோன்கள் வழியாக மருத்துவ பொருட்களை அனுப்பவுள்ளது இனி இன்றைய நட்டணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது மெகாவாட் திபாங் திட்டத்திற்கு சிசிஏ எந்த மாநிலத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மூன்று தெருவில் உள்ள பசுக்களுக்கு எந்த மாநிலம் வீட்டு திட்டம் தொடங்க உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி